தலைப்பு காதல் அம்மாவின் காதல் அன்பானது அப்பாவின் காதல் தன்னலமற்றது அண்ணனின் காதல் அரைவனுப்பானது தம்பியின் காதல் தன்னிகரமற்றது அக்காவின் காதல் ஆனந்தமானது தங்கையின் காதல் தனித்துவமானது கணவனின் காதல் கண்ணியமானது மனைவியின் காதல் மகத்துவமானது தோடியின் காதல் தோல்வி இல்லாதது நண்பனின் காதல் என்றென்றும் நம்பகமானது இனிய உறவுகளை நேசிப்போம் அன்புடன் படித்ததில் பிடித்ததும் கற்பனையில் உதிர்ந்ததும் நற்றினையின் கவிதைச் சாரலுக்காக புத்துர்ஜி ரேவதி கணேசன்